जननी ம் காந்தோ மா ஜனமன்கோவஸ் வந்தே குஞ்சே நம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஸ் ஸ்ரீதிணா மூதேஷிந்திரம் டைபாயனம் சூத்திர முனீந்திரம் भाष्यकृतं ஸ்ரீங்கம் மேஷி கிமா வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணம் சதாவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமான மாதுச்சமேவ மேவிரவிணம் மேவேவ நமோ விதையோ வம்சி மஹ நமோ குருபியோபரோவீ ீரிம் பரமானம் உமீஸ்வரம் வரோகா காரணம் தம் நம்ம அபோக்ாானு मोक्षसिद्धजे, பிரோச்சி மோட்சரீய முவர்ணாணரிஷா பும்சராச்சயம்மாராம் விஷேவ்வ கா வைராம் திளம் நமஸ்வம் திரு தீத்தம் ஏம் யோய சமிய விவேகோ வை वासना சமோய பாமத்தி விஷய परमो परतिरहिसा சனுனி சாபாச்சாரியே விசுத்திலே ச ஆச்சாரியர் கடவுளை வணங்கி தான் சொல்லக்கூடிய விஷயத்தைச் சொல்லி இது யாருக்கு பயன்படும் என்பதையும் சொல்லி இதனுடைய பிரயோஜனத்தையும் கூறிய பிறகு இதற்கான தகுதிகளை சொல்லுகிறார் வைராக்கியம் விவேகம் ஷமஹா தமஹா உபரதிகி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ஷர்தா வரைக்கும் பார்த்துருக்கோம் சமாதி ஷட்க சம்பத்தி சமாதி சட்க சம்பத்தியில் இவர் ஷமதமத்துக்கெல்லாம் இவர் சொல்கிற சாதாரணமாக நம்ம படிச்சிருக்கிறதுக்கும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷனில் வித்தியாசம் சொல்கிறார் அவர் ஷமஹான்னு சொன்னால் மனோநிகிரகான்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் மனசை கட்டுப்படுத்துறது மனசை கட்டுப்படுத்துறதுன்னா எண்ணங்களை கட்டுப்படுத்துறது எண்ணங்களை கெட்டுப்படுத்துறது இவர் என்ன சொல்றார் பழைய பழக்கமான எண்ணங்களை விட்டுடுறது வாசனா தியாக சுபா சுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித்து பௌருஷேன பிரயத்னேன யோஜனீயா சுபே அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு சுபாசுபாபியம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித் தமிழில் கொஞ்சம் சொல்றாங்க இல்லையா வீட்டு ஈ தேனீ வீட்டு ஈ என்ன பண்ணும் மலத்திலையும் உட்காரும் நல்ல உணவு பதார்த்தத்துலையும் உட்காரும் ஆனால் தேனி வந்து தேனில் மாத்திரம்தான் தேன் இருக்கிற புஷ்பங்களில் மாத்திரம்தான் உட்காரும் அது ஏகாகிரதைக்கும் சொல்லலாம் ஆனா இங்கே சமஹாங்கிறதுக்கு அர்த்தம் வந்து வாசனா தியாகா பழைய பழக்கங்களையெல்லாம் விட்டுடுறது நல்ல பழக்கங்களெல்லாம் விடணும்னு சொல்லலை கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுடணும் இதாக இருந்தால் என்ன இது கர்மகாண்டத்தில் இருந்த பிறகு தான் ஞான காண்டத்துக்கு வரான் அதுலேயே பெரும்பாலும் அவனுக்கு பேடு ஹேபிட் இருக்காது இருந்தாலும் திரும்பவும் ஒரு வ வற்புறுத்தி சொல்றதுக்காக சொல்றோம் அவ்வளவுதான் சுபாசுபாபியம் மார்க்காபியாம் என்ன அர்த்தம் சுப மார்க்கத்திலையும் அசுப மார்க்கத்திலையும் வாசனா சரித்து வகந்தி வாசனைங்கிற நதி ஓடுறதான் வாசனா சரித்து வகந்தி வகந்தி வாசனா சரித்து ஆனா நம்ம என்ன பண்ணணுமா கெட்டதுலையும் போறது நல்லதுலேயும் போகிறது நம்ம பழக்கங்கள் நம்ம என்ன பண்ணணும் பௌருஷேன பிரயத்தனேன நம்முடைய முயற்சியினால் சுபே பற்றி யோஜனியா யோஜனியா நம்ம முயற்சியினால் அது நல்ல பழக்கத்தில் அதை இருக்கும்படி செய்யணும் காலையில் எந்திரிக்க முடியாது எழுந்து பழகணும் எல்லாத்துக்கும் நம்ம வாசனை வந்து பேடு ஹேபிட் இருக்கு காஃபி குடிச்சு பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோனே அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா ஏதாவது நல்ல பால் சாப்பிட்டோ இந்த மாதிரி நல்ல பழக்கத்து வாசனையிலையோ அதை பழக்கணும் ஆக துர்வாசனையை நீக்கி சுப வாசனையை விரத்தி பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் எண்ணங்களில் கட்டுப்பாடு அதுதான் அந்த அர்த்தத்தில் சொல்லிடுத்து அப்புறம் இந்திரிய நிகிரகா அப்புறம் உபரத்திகி உபரத்திகின்னு சொன்னால் எல்லா விஷயங்களை விட்டு விலகி இருக்கிறது அப்புறம் சுகதுக்கத்தையெல்லாம் சகிச்சுக்கிறது ஏற்றுக்கொள்ளது ஆக நாம விரும்பி நமக்கு வந்து நம்ம லட்சியம் உயர்வாக இருக்கிறதுனால அதுக்கு இடையில் வர்ற கஷ்டங்களை நாம் ஏற்றுக்க பழகிறது அது திதிக்ஷா சுபா திதிக்ஷான்னு படிச்சுட்டோம் இந்த வாசனைக்கு மாத்திரம் ஒரு ஸ்லோகம் சொன்னேன் சுபாசுபாபியம் மார்காபியம் வகந்தீ வாசனா சரித்து பௌருஷேண பிரயத்னேன யோஜனீயா சுபே பட்சி இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது என்ன நிகமாச்சாரிய வாக்கியஷு பக்தி ஸ்ரேதி விஸ்ருதா வேதாந்த இந்த இடத்துல வேதாந்த வாக்கியம் வேத இருக்கிற ஸ்ரத்த வேதாந்த வாக்கியத்தில் இருக்கிற ஸ்ரத்தை பொதுவாகவே வேதத்தில் ஸ்ரத்தை இருக்கணும் ஆ வேதத்தில் மாத்திர ஸ்ரத்தை இல்லை ஆச்சாரியனுடைய வாக்கியத்துலேயும் வேதத்தை நேரடியாக நாம் புரிஞ்சிக்க முடியாது வேதத்தை விளக்கி சொல்கிற ஒரு மரபு நெறி இருக்குது அவங்க வார்த்தையிலையும் நம்ம மதிப்பு மரியாதை அவங்க பொய் சொல்லலை அப்படிங்கிற ஒரு திருடமான எண்ணத்துக்கு பேர் ஸ்ரத்தானு பேர் ஸ்ரத்தாங்கிறது ஒரு விறத்தி ஒரு எண்ணம் என்ன எண்ணம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை இது எனக்கு நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு ரெவரன்ஸுங்கிறாங்க இல்லையா ரெவரன்ஸ் மதிப்பு மரியாதை அதுக்கு பேர் தான் பேர் நேற்று கூட சத்சங்கத்தில் இந்த கேள்வி வந்தது மனுஷனுக்கு இயல்பாக ஸ்ரத்தேன்னா ஸ்ரத்தேங்கிறது சின்ன வயசுலேருந்து இருக்கு ஸ்ரத்தைக்கு விஷயந்தான் தகராறு ஸ்ரத்தை வந்து அம்மா அப்பா கிட்ட இருக்கலாம் நண்பர்கள்ட்ட இருக்கலாம் யாரையோ ஒருத்தரை நம்புறதுங்கிறது இயல்பு யாரையோ ஒருத்தரை நம்புறதுங்கிறது இயல்பு கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க நம்பி தான் பண்ணுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் கூட நம்பி தான் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் மாறுறது எல்லாம் மாறுறது நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது இயல்பு நம்பாமல் எப்படி வாழ முடியும் நம்பி தான் ஆகணும் ஆனா என்னாகும் நம்பிக்கிற நம்புறதுல சில சமயம் நம்பிக்கை போயிடும் நான் தெரியாம நம்பிட்டேன் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு அப்புறம் சொல்றோம் ஆனா இந்த சாஸ்திரங்கள்லாம் நம்ம வைக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை இந்த வார்த்தைகள்லாம் சாஸ்திரங்கள்லாம் காலங்காலமா இருந்திருக்கு டைம் டெஸ்ட் விஸ்டம்ங்கிறாங்க இல்லையா காலத்தினால சோதிக்கப்பட்ட ஞானம் அன்றும் நன்மை தந்தது என்றும் நன்மை தந்து கொண்டிருக்கிறது என்றும் நன்மை தரும் நான் சாஸ்திரத்தை நம்பி ஏமாந்து போனேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியாது சாஸ்திரத்தில் சொன்னதை என்னால் கடைப்பிடிக்க முடியலேன்னு வேணால் சொல்லலாமே தவிர சாஸ்திரத்தை நம்பி நான் ஏமாந்து போனேன் குருவை நம்பி ஏமாந்து போனேன் ஒருவேளை அது வந்தாலும் வருமோ என்னவோ தப்பான குருவிட்ட போயிட்டா என்ன பண்றது அதுல தான் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு சரி சுவாமி குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது குருவை இதில் தான் இருக்குது நிகமாச்சாரிய வாக்கேஷு வேற எங்கேயும் இப்போ சொல்லலை பின்னால கடைசியில் சொல்கிறார் ஆகையினால நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம் அவருக்கு தான் தெரியும் என்ன சொல்கிறது அவருக்கு தான் இந்த கீ அவர்கிட்ட தான் இருக்கு இந்த சாஸ்திரத்தை புரிய வைக்கிற முறை அவருக்கு தான் தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் ஞானசக்தி சமாரூட தத்துவமாலா விபூஷித அதுக்கு முன்னால் ஒரு ஸ்லோகம் இருக்கு வேதாந்தாம்புஜ சூரியோயா தஸ்மைஸ்ரீ குரவே நம வேதாந்தாம்புஜ சூரியோய தஸ்மை ஸ்ரீ குரவே நம வேதாந்தங்கிற தாமரைய மலரச் செய்யற சூரியனாக குரு இருக்கார் இப்போ தாமர பூ வந்து மொக்கா இருந்தால் அதை ரசிக்க முடியாது அது பூர்ணமாக ரசிக்க முடியாது அது நல்லா விரிஞ்சுதுன்னா அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அந்த அந்த தாமரை விரிய செய்கிறது சூரியன் அது மாதிரி இந்த வேதாந்தங்கிறதும் எப்படி இருக்குன்னா மொக்கு மாதிரி தான் இருக்குது இதை சூரியன் இந்த குருங்கிற சூரியன் அந்த தாமரையை விரியும்படி செய்கிறார் அப்போ அதை நாம் நன்றாக அனுபவிக்கிறோம் இல்லை நிறைய உதாரணம் சொல்லியிருக்காங்க இப்போது கடல்ல ஜலம் நிறைய இருக்குது உப்பு தண்ணி இருக்குது அதே உப்பு தண்ணி மேகமாக மாறி மழையாக பொழிகிறபோது அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு நம்மளால் முடிகிறது சுகமாக இருக்குது அதே மாதிரி நாம கடலில் எடுத்து குடித்தா வேதாந்தத்திற்கு போனால் உப்பு கறிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது குருங்கிற மேகம் மழை மாதிரி பெஞ்சுதுன்னு சொன்னால் நமக்கு அது இனிப்பாக இப்படிலாம் சாஸ்திரங்களில் விசாரசாகரம் போன்ற நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால குரு வாக்கியம் வந்து மேகத்திலேருந்து விழர மழை நீர் போன்றது நாம சாஸ்திரத்தை அப்ரோச் பண்ணினோமானா அது எப்படின்னா கடல்ல உப்பு கடலில் உப்புக்கு தண்ணியை குடிக்கிற மாதிரி ஆகலை அப்புறம் நம்ம சொல்லுவோம் சாஸ்திரத்தை குறை சொல்லிவிடும் குரு வந்து முறைப்படி சொல்லி கொடுத்தா நம்ம உடனே நம்ம சந்தோஷமாக ஆகா இந்த சொல்லுக்கு இவ்வளவு பொருள் இருக்கா இது இவ்வளோ அர்த்தத்தை கொடுக்குறதா அப்படி சொல்லி நாம் ரசிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் ஆக ஸ்ரத்தங்கிறது நம்புறதுங்கிறது நமக்கு இயல்பு தான் அந்த அதுவும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயத்துல நம்பிக்கை வருது சாதாரண லௌகிக விஷயத்திலயே ஒருத்தரை ஒருத்தரை நம்புறோம் அது சாதாரண லௌகிக விஷயங்கள் ஆனால் இது சாஸ்திர விஷயங்கள் ஆத்மா புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரகம் பிரம்மம் மோட்சம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நம்பிக்கை வரணும்னா அதெல்லாம் நமக்கு புரியவே மாட்டேங்கிறது ஆனாலும் இல்லாததை சொல்லலை பொய் சொல்லலை அது உண்மைங்கிற ஏற்றுக்கொள்கிற குணம் இருக்கு அதுக்கு பேர் ஸ்ரத்தா இதெல்லாம் காலங்காலமாக மக்கள் மனித சமூகத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கும் பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்த அப்புறம் குருவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன் குருவை வந்து நம்ம என்ன பண்ண குருவை தெரிஞ்சுக்கொண்டு இப்போ டாக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன சொல்கிறது தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் போலி டாக்டர்கள் இருக்கிறார்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு இது சொல்கிறது அப்போ வந்து டாக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஊரில் எல்லாரும் போகிறாங்க அவர்கிட்ட குணமாகி திரும்புகிறாங்க அவருக்கு அவரை சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கார் போட்டிருக்கார் போர்டெல்லாம் போட்டிருக்கார் நம்பிக்கை தான் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு நம்பிக்கை டாக்டர்கிட்ட ஸ்ரத்த வச்சு தான் நம்ம பண்ணிக்கிறோம் அது மாதிரி குருவையும் என்ன பண்ணணும் எல்லோரும் போகிறாங்க வகுப்புக்கு போகிறாங்க படிச்ச போகிறாங்க நம்பித்தான் போகணும் ஆனால் சில லக்ஷணங்கள் தெரிஞ்சால் சொன்னா தான் புரியும் குருவுக்கு லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த லக்ஷணங்கள்லாம் இருக்கான்னு வேணால் பார்க்கலாம் ஆனால் என்ன கேட்டால் நிறைய குரு கிடைக்கிறாங்க குருமார்க்கு பஞ்சமே கிடையாது சிஷ்யனை விட குரு ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் நிறைய மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறபோது அந்த மகாத்மாக்களை யாரெலாம் எப்படி நம்புறது எப்படி அவங்கள ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் வரலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கெலாம் சாஸ்திரத்தில் லட்சணம் சொல்லியிருக்கு இப்பேற்பட்ட லட்சணங்களை உடைய குருவை நீ நாடுவாயாக அப்படின்னு லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த லக்ஷணம் என்னன்னு சொல்றேன் இப்போ இதில் இல்லை நிகம ஆச்சாரிய வாக்கியேஷூன்று இருக்கு ஆச்சாரியங்கிற பதம் போடப்பட்டிருக்கு ஆச்சாரியங்கிற சொல்லுக்கு பொருள் ஆ சினோதிஹி சாஸ்திர சாஸ்திராணி சில பேர் சாஸ்திராணிம்பாங்க சாஸ்திரார்த்தம் சொல்லுவாங்க ஆ ஆச்சாரே ஸ்தாபயத்தியபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஷ ியம் பிரதே சாஸ்திரங்களை விளக்கி சொல்றவர் சாஸ்திரத்தினுடைய பொருளை விளக்கி சொல்றவர் நம்மளையும் நல்ல ஒழுக்க நெறியில வாழும்படி செய்பவர் ஒழுக்க நெறியில ஆச்சாரே ஸ்டாபயத்தியப்பி தர்ம மார்க்கத்தில் நம்மளையும் இருக்கும்படி செய்கிறவர் எப்படி செய்வார்னா தானும் அதுபடி வாழ்ந்து காட்டி செய்வார் ஸ்வயம் ஆச்சாரே எச்ச தானும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களையும் அந்த வாழ்க்கையை வாழும்படி செய்து அந்த வாழ்க்கைக்கு தேவையான அறிவையும் கொடுக்கிறவர் சும்மா ஏனோதானோ இல்லை வெறும் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் புரிஞ்சு வாழ்கிறேன் ஒரு ஒரு தன்னுடைய வாழ்க்கையை தான் புரிஞ்சு வாழும்படி செய்கிறவர் என்னவோ சொல்லிட்டார் எங்கள் குரு சொன்னார் நான் அப்படியே கடைப்பிடிக்கிறேன் அப்படி இல்லை அவனை அறிவு பூர்வமாக செய்யும்படி பண்ணுறவர் அவனுக்கு எந்த அவன் எந்த ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிற போது அவனுக்கு அதை ஏன் கடைபிடிக்கிறோங்கிற அறிவு அவனுக்கு இருக்கும் இருக்கும்படி பண்ணுவார் ஆஹா ஆச்சார வேத பாடசாலையெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் இப்போ அப்படிலாம் சொல்றது ரொம்ப கடினமாக இருக்கு நிறைய சிரமங்கள்லாம் இருக்கு அதாவது 24 நாலு மணி நேரம் ஆசிரியர் கூடவே இருப்பார் ஆசிரியர் மாணவன் கூடவே இருப்பார் இரவும் பகலும் அவனை பிரியமாட்டார் ராத்திரி தூங்குகிற நேரம் தான் அவனுக்கு தூங்குகிற நேரம் சம்பந்தம் இல்லாமல் இருக்குமே தவிர தூங்குற வரைக்கும் கூட இருப்பார் அதுக்கப்புறமும் காலையில் எழுப்பி விடுறதுலேருந்து நாங்கள்லாம் வேதம் படிக்கிறோம் இருந்தது ஆசிரியருக்கு வந்து அவர் அவ்வளோ பொறுப்பாக இருப்பார் எப்படி இவ்வளோ பொறுப்பாக இருந்தாங்கன்னு இப்போ ஆச்சரியமாக இருக்கு இப்போ இருக்கிற ஆசிரியர்களை பார்க்கறபோது அப்போ இருந்து அந்த வாத்தியாரை நினச்சி பார்த்தா நம்ம அனந்த கோட்டி ஜென்மாவளி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லாட்டி இப்படி ஒரு ஆசிரியர் நமக்கு கிடச்சிருக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு தெரியுது கூடவே இருந்ததா கூடவே தர்மத்தை சொல்லிக் கொடுப்பாங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி நம்ம ரொட்டீன் இருக்கணுங்கிறதையும் சொல்லிக் அது மாத்திரம் விஷாவேதத்தையும் சொல்லி கொடுப்பார்கள் சம்ஸ்கிருத பாஷை சொல்லிக் கொடுப்பார்கள் அதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் ஒரு அம்மா குழந்தைக்கு எப்படி உணவை கொடுக்குறாளோ அப்படி ஆசிரியர் இந்த ஞானம்ங்கிற ஆகாரத்தை கொடுக்குறார் அப்படிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில் இப்போல்லாம் பாடசாலைகளில் வாடன் போட சொல்கிறாங்க வாடனே கிடையாது ஆசிரியரும் குருவும் சிஷ்யனும் சேர்ந்தே இருக்கிறது தான் ஏதாவது ஏதாவது சந்தேகம் வந்து அவர் தான் சரி பண்ணுவார் அவரேதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார் அவரேதான் கூடவே இருப்பார் அப்படி அவருக்கு வேணா உதவிக்கு வேற யாரையா வச்சிருக்கலாமே தவிர ஆனா அவருடைய நேரடி கண்காணிப்புலதான் வேத பாடசாலை நான் சொல்றது வேத பாடசாலை அப்படி இருந்து பார்த்திருக்கோம் அதனால சொல்றேன் சரி இருக்கட்டும் இப்ப குருவுக்கு லட்சணம் என்ன குருவுக்கு லக்ஷணம் என்னங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் விவேக சூடாமணியில் குருவுக்கு லக்ஷணம் சொல்லப்பட்டுருக்கு அந்த லக்ஷணத்தை தான் சொல்ல போகிறேன் ஸ்ரோத்ரியோ விருஜினோ காமஹத்தோயோ பிரம்மவித்தம பிரம்மண்யுபரதாந்தோ நிரிந்தன இவானல அகேதுகயாசிந்து பந்துராணமதாம் சதாம் ஸ்ரோத்ரிய ஸ்ரோத்ரியனு சொன்ன வேதம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் காம்ப்ரமைஸ் எல்லாம் இப்போ பண்ணிக்கிறோம் வேதம் படிச்சிருக்கணும் நம்ம இப்போ வேதாந்தம் டீச் பண்ணுறவர் வேதம் படிச்சிருக்கணும்னு சொல்ல முடியாது இப்போ ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரோத்ரிய சந்தோ தீத்தே பாணினி சூத்திரம் அது ஸ்ரோத்ரியன்னு சொன்னால் வேதம் படித்தவனுக்கு தான் ஸ்ரோத்ரியன்னு பேர் சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவர் எதை டீச் பண்ணுறாரோ அந்த டெக்ஸ்ட் அவருக்கு தரோவாக இருக்கணும் தெளிவாக தெரியணும் எந்த பாடம் நடத்துகிறாரோ அந்த பாடங்கள்னால் அந்த சாஸ்திரப்படி மனப்பாடமாக இருக்கணும் இப்போ பகவத்கீதை டீச் பண்ணுறோம்னா பகவத்கீதை மனப்பாடமாக இருக்கணும் ஆசிரியருக்கு இது ஒரு தகுதியாக இப்போ நிறைய பேருக்கு இந்த தகுதி இல்லாமல் ஆசிரியர்கள் உண்டு ஆனாலும் பரவாயில்லை சிலதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இது நம்பர் ஒன் முதல்ல சொல்லிருக்கிறது சாஸ்திரம் படிச்சிருக்கணும் அவர் ஒரு குரு கிட்ட சிஷியனா இருந்திருக்கணும் அவர் ஒரு குருவின் இடத்துல சிஷ்யனா இருந்திருக்கணும் இதுதான் முதல் லட்சணம் அவர் நான் தான் நானே குரு எனக்கு குரு யாரும் கிடையாதுன்னு சொன்னார்னா அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும் அவர்கிட்ட படிக்க கூடாது ஆகல அவருடைய குருவை அவர் பிரகாசப்படுத்தணும் என்னுடைய குருநாதர் இவர் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமா சொல்லணும் என்ன இருக்கு எங்க அம்மா அப்பா இவர் அப்படி சொல்றதுல என்ன வருத்தம் இருக்கு அது மாதிரி என்னுடைய குருநாதர் இவர் இந்த குரு கிட்டதான் நான் படித்தேன் அப்படிங்கிற சாஸ்திரம் என்ன சொல்கிறது குரு பிரகாஷேத் மந்திரம் ந பிரகாஷேத் அப்படின்னு சொல்லுவாங்க குருவை பிரகாசப்படுத்து குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த மந்திரத்தை வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் குருவை பிரகாசப்படுது ஆக ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கணும் மாணவராக இருந்திருக்கணும் அது ரொம்ப முக்கியமான தகுதி அப்புறம் என்ன என்ன சொன்னால் இது ரெண்டையும் சேர்த்துட்டேன் இது சொல்லி கொடுக்குற நூலை அவர் சரியாக படிச்சிருக்கணும் ஸ்ரோத்ரியாக அப்புறம் அவருஜீனாக ரெண்டு சொல்கிறேன் அந்த மனப்பாடம் பண்ணியிருக்கணுங்கிறது ஒன்று அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அவருடைய அவர் ஒரு குருக்கிட்ட கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அவருஜினக பாபம் செய்யாதவராக இருக்கணும் எதெல்லாம் பாபம்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாதவராக இருக்கணும் அவருஜினக அப்புறம் அடுத்தது மூணாவது அகாமஹதா ஆசையால் கொல்லப்படாதவராக இருக்க வேண்டும் அகாமஹத காமேன அகதஹா காமத்தினால் கொல்லப்படாதவராக இருக்கணும் ஆசையினால ஸ்ரோத்ரிய வேதம் அது ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லுது ஸ்ரோத்ரிய அகாமஹத்த அகாமஹத்த வைராக்கியம்னு அர்த்தம் வைராக்கியம் உடையவராக இருக்கணும் பரிபூர்ண வைராக்கியம் உடையவராக இருக்கணும் ஸ்ரோத்ரிய அவருஜின அகாமஹத்த பிராக்கெட்ல என்ன போட்டுக்கணும் பரிபூர்ண வைராக்கியசாலியாக இருக்கணும் சோத்ரியோ விருஜினோ காமஹத்தோயோ பிரம்மவித்தமஹா பிரம்மத்தை அறிந்தவர்களுள் சிறந்தவராக இருக்கணும் இந்த இடத்துல தமஹான்னு போட்டிருக்கு தமஹான்னு சொன்னா தான் அறிஞ்சதை சிஷ்யனுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய சக்தி உடையவரா இருக்கணும் தான் அறிஞ்சதை சிஷியனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிற சக்தி உடையவராக இருக்கணும் சொல்ல தெரியாது சில பேருக்கு புரியும் சொல்ல தெரியாது சில பேருக்கு நல்லா சொல்ல தெரியும் ரொம்ப தெரியாது அப்படிலாம் உண்டு எல்லாேருக்கும் இந்த அதாவது இந்த குருங்கிறது ஒரு தனி விபூதி பொறுமையாக இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது அதில் சாமர்த்தியசாலி இது புரியலன்னா நான் வேறு உதாரணம் சொல்கிறேன் இந்த உதாரணத்தில் உனக்கு புரியறதா பார் இந்த உதாரணத்துல புரியறதா பாரு எப்படியாவது சிஷியனுக்கு புரிய வைக்கணுங்கிற அந்த குணம் பிரம்மவித்தமாக அடுத்தது என்னதுன்னா பிரம்மணி உபரதா எப்பவும் அந்த பாடம் நடத்துற நேரம் போக மொத்தம் எப்பவும் அவருடைய மனம் ஆழமா தான் எந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்கிறாரோ அதுல அவருடைய மனசு ஆழமா ஒடுங்கிருக்கணும் அதை தவிர வேற எதையாவது அவர் பண்ணிட்டு இருக்க கூடாது எங்க குருநாதர் இதுவும் பண்றார் பிஸ்னஸும் பண்றார்னு கொஞ்சம் கடினம்தான் எல்லாம் எத்தனை இல்லாமல் பண்ணிக்க வேண்டியிருக்கு இதுவும் செய்கிறார் அதுவும் செய்கிறார் பிரம்மன்லயே ஒடுங்கி இருக்கணும்னு அர்த்தம் எப்பவும் மற்ற தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா நெருந்தனஹா அனலஹா இவ சாந்தகா அமைதியானவராக இருக்கணும் சாந்தமானவராக இருக்கணும் வள்ளுவலுன்னு விழக்கூடாது எரிஞ்சு விழக்கூடாது சாந்தமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அவருடைய சாந்தியே நமக்கு சாந்தியை கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கணும் அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா அதாவது அறிவோடையும் இருக்கார் ஆழ்ந்த அமைதியோடு ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த அமைதியும் உடையவர் ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த அமைதியும் உடையவராக இருக்க வேண்டும் அதுக்கு உதாரணம் என்னென்னா நெருப்பெல்லாம் அடங்கி போன உடனே அதாவது விறகுக்கட்டை போட்டுகிட்டே இருக்கும் விறகுக்கட்டையெல்லாம் நிறுத்திட்டோம் நெருப்பு மாத்திரம் இருக்குது புகையும் இல்லை ஜுவாலையும் இல்லை சாந்தமாக இருக்கு ஆனால் நெருப்பு இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் நெருந்தனஹா அனலகா இவ இல்லாத நெருப்பை போல ஹோமம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் அப்படியே அக்னி அடங்கிடும் அடங்கி இருக்கும் ஆனால் அக்னி பலமாகவும் இருக்கும் அக்னி பலமாக ஜுவாலை இல்லாட்டாலும் புகை இல்லாட்டாலும் அக்னி அப்படியே அடங்கி இருக்கும் அது மாதிரி அக் அடங்கி இருக்கிறதுக்கு அக்னிங்கிறது வந்து ஞானம் தன் அமைதியா வைத்துக் கொண்டிருக்கிற அறிவை உடையவர் அனலா இவ சாந்த அப்புறம் அகேதுக்க தயா சிந்துகு எதையுமே எதிர்பார்க்காம நம்மிடத்துல கருணை கடலா இருக்கிற தயா சிந்துன்னா என்ன அர்த்தம் சிந்துனா கடல் தயா சிந்துன்னா கருணை கடல் அகேத்துக்கான நம்ம கிட்ட எதையும் எதிர்பாராத ஒன்னு பணிவும் கேட்கிற பக்தியும் ஸ்ரத்தா பக்தியும் இந்த இருக்கான்னு தவிர வேற ஏதாவது ஃபைனான்சியல் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவானா அதெல்லாம் இருக்கக்கூடாது தயா சிந்து அவ்வியாஜ கருணாமூர்த்திகின்னு நம்பால சொல்ற மாதிரி அகேதுக்க தயா சிந்து அப்புறம் ஆனமதாம் சதாம் பந்து நமக்கு அவர் உறவினரா இருப்பார் எல்லா நம்மளுடைய மனசுல இருக்கிற எந்த பிரச்சனைகளை சொன்னாலும் அந்த பிரச்சனைகளை பத்தி அவர் தீர்வு சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுப்பார் என்ன வேதாந்தம் பிடிக்கிறவனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குமோ தெரியாது மனசில் என்னெல்லாமோ சிக்கல்கள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு நண்பன் மாதிரி உறவினராக இருந்து துவமேவ மாதாச்ச பிதாத்வமேவமேவ பந்துஷ்ட சகாத்வமேவமேவ வித்யா திரவிணம் துவமேவ்வமேவ சர்வம் மமதேவ தேவ அம்மா நீதான் எனக்கு அப்பா நீதான் நீதான் எனக்கு சொந்தக்காரன் உறவினன் பந்துஷ்ட சகா நண்பனும் நீயே நீதான் எனக்கு அறிவை கொடுக்குற அறிவும் நீயே செல்வமும் நீயே சாப்பாடும் போட்டு படிப்பும் கொடுக்கறோம் இல்லையா சில இடங்கள் அப்படியே நடக்கிறது இல்லையா ஆகையினால உணவும் தந்து அறிவையும் கொடுக்கறது ஆகையினால எனக்கு எல்லாமே நீ மாதிரி ஸ்ரோத்ரியா அவருஜினா அகாமகதா பிரம்மவித்தமஹா பிரம்மண்யுபரதா ஷாந்தா அகேதுக்க தயாசி ஆனமதாம் சதாம் பந்துஹூ ஆனமதாம் சதாம்னா என் அர்த்தம் தன்னை வணங்குகின்றவர்களுக்கு உறவினன் தன்னை வணங்கி வணங்குகின்றவர்களுக்கு உறவினன் ஏன்னா குருங்கிற பாவனையோடு வணங்குறவனுக்கு நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனுக்கு நண்பனாகவும் உறவினனாகவும் அதே சமயம் குருவாகவும் இருந்து உபதேசம் அது மாதிரி இதெல்லாம் குருவுக்கு லக்ஷணங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட குருநாதர் இடத்துல அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு அதை வந்து என்ன குரு வாக்கியத்தை மீறக்கூடாது குருவினுடைய வாக்கியத்தை மீறினா நமக்கு கெடுதல் தான் ஏற்படும் அதனால் குருவினுடைய வாக்கியத்தை என்னது சிரஸ்ஸில் வச்சு தாங்கிறது ஆஹா நிகமாச்சாரிய வாக்கிய பக்திஸ்ரத்தேதி விஸ்ருதா விஸ்ருதான்னா விசேஷ்ருதா வேதாந்தாஸ்திரேஷு பிரசித்தா இந்த பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதன் எப்படியோ நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான் சரியான நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும் என்று கீதை சொல்லுகிறது சத்வானுரூபா சர்வசிய ஸ்ரா பவதி பாரதா ஸ்ரத்தா மயோயம் புருஷ்ர்தேவசா மனிதன் நம்பிக்கை மயமானவன் எவன் எதில் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறானோ அவன் அந்த நம்பிக்கை மயமானவனாக இருக்கிறான் என்று கீதையிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறேன் சரி அடுத்த லக்ஷணம் அடுத்த அடுத்த குணம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு சித்தை காக்கிர்து சல்லக்ஷியே சமாதானமிஸ்மிருதம் தூண் இருக்கு சித்தை காக்கிரியம் தூண் அதுக்கு வியாக்கியானக்காரர் புனகா அப்படின்னு அர்த்தம் செய்ய புனகன்னா மேலும்னு அர்த்தம் இங்க மறுபடியும்னு அர்த்தம் போடக்கூடாது புனகன்னா மேலும் அவர் எல்லாத்துக்கும் ஹி சா எது போட்டான்னு போடுற சித்தை காக்கிரியம் சல்லக்ஷியே சித்தை காக்கிரியம் சமாதானம் உயர்ந்த குறிக்கோளில் மன ஒருமுகப்பாடே சமாதானம் என்று சொல்லப்படுகிறது மேலாம் குறிக்கோளில் மேலான உயர்ந்த சிறந்த நன்மை பயக்கின்ற லட்சியம் லட்சியம்னு சொன்னால் கோல் டெஸ்டினேஷன் கோலில் சித்த ஏகாக்ரீயம் மன ஒருமுகப்பாடு இங்கிருந்து நாம் டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறோம்னு சொன்னால் வழியில் எங்கேயாவது ரயிலில் இறங்கினோம்னா ஸ்டேஷனில் இறங்கினாலும் என்ன இறங்கினாலும் நம்ம மனசெல்லாம் என்ன இதில் இருக்குது என் சிக்னல் போட்டுட்டானா போட்டுடுவோம் அதுக்குள்ளே வண்டி ஏறி நான் டெல்லி போய் சேர்ந்தாகணும் நடுவில் இருக்கிற ஸ்டேஷனில் வந்து பூரி சாப்பிட்றது என் லட்சியம் இல்லை என்னுடைய லட்சியம் வந்து அந்த ஸ்டே போய் டெல்லி போய் சேரணும் அப்போ என் மனது எங்கே இறங்கினாலும் என்னுடைய மனசு எங்கே இருக்குது அடிக்கடி சிக்னலை பார்க்குறான் பச்சை கொடி காட்டுறானான்னு பார்க்குறான் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறான் என்ன பண்ணினாலும் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் மனசு அதுலையே இருக்குது அதே மாதிரி இந்த உலகத்தில் கல்யாணம் பண்ணினாலும் குடும்பம் நடத்தினாலும் ஆ சிரமம் நடத்தினாலும் என்ன நடத்தினாலும் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் பணம் சம்பாதித்தாலும் உலக சுகம் அனுபவித்தாலும் எனக்கு லட்சியம் மோட்சந்தான் நான் வந்து ஞானம் அடையணும் முக்தி பெறணும் அந்த தத்துவம் அதுக்கான விஷயங்களைத்தான் நான் நினைக்கணும் வேறு எதுலையும் என் மனசு செல்லக்கூடாது ஆகையினால் என்னெல்லாம் காரியங்கள் பண்ணின்றிருந்தாலும் மனசு அதில் ஒருமுகப்படுத்தி வைக்கிறது குறிக்கோளில் மன ஒருமுகப்பாடே சமாதானம் என்று கருதப்படுகிறது ஸ்மிருதம் நினைக்கப்பட்டுள்ளது பெரியோர்களால் சிந்திக்கப்பட்டுள்ளது கருதப்பட்டுள்ளது அகச்சித்தை சல்லியே சல்ல சத்து லக்ஷ சத்துனா நல் நல்ல அர்த்தம் இந்த இடத்துல சத்துனா பிரம்மன் மேலான பொருள் சல்ல மேலான உயர்ந்த பொருளில் மனசை ஒருமுகப்படுத்தி வச்சிருக்கிறது என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம லட்சியத்தை விட்டுவிடக்கூடாது கடைசியில் வந்து ஆசிரமங்களுக்குள்ள வந்து வேதாந்தம் படிக்க வந்து பாலிடிக்ஸில் மாட்டின்ட்டு நிறைய பேர் ஆசிரமத்திலேருந்து போன கதை நிறைய உண்டு அதில் இதில் எதையாக மாட்டி விடுவாங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம வந்தது எதுக்கு படிக்கிறதுக்கு படித்தோமா முடிஞ்சுதா போய்டும் இல்லாட்டி என்ன ஆகிடும்ட்டா என்ன எங்கே போனாலும் மனிதனோட மனிதன் விவகாரம் பண்ணினா கண்டிப்பாக விருப்ப வெறுப்பு வரும் நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அதுக்கு பேர் தானே பாலிடிக்ஸு நான் ஒன்று சொல்லுவேன் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்னு வச்சு உனே அப்போ உடனே என்ன ஆகும் நான் தனியாக போகிறேன் எங்கே போனாலும் இன்னொருத்தனோட சேர்ந்தா வரத்தான் செய்யும் ரெண்டு பாலிடிக்ஸுக்கு மினிமம் ரெண்டு பேர் வேணும் பாலிடிக்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அது இங்கிலீஷ்லேயே சொல்லி கருத்து வேறுபாடு கணவனுக்கு மனைவிக்கும் கருத்து ஒற்றுமையாக இருக்குது நிஜமாக சொல்லுங்கோ கணவனுக்கு மனைவியும் கருத்தோற்றுமை நாங்கள் எல்லாத்துலேயும் கருத்தோற்றுமை நான் இன்னைக்கு கத்திரிக்காய் சாப்பிடலான்னா அவ்வளோ கத்திரிக்காய் தான் சொல்லுவான் நான் வெண்டக்கான்னா அவ்வளோ வெண்டக்கா தான் சொல்லுவான் அப்படி சொல்லுங்க பாப்போம் நடக்குமான்னு ஏதோ ஒத்து போய் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லைங்கிற நியாயத்தை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வண்டி ஓடுறதே தவிர நூற்றுக்கு நூறு விட்டா கடவுள் நம்ம கிட்டே நேரில் வந்தாருன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்டையும் நம்ம கருத்து வேறுபாடு வந்துடும் உன் படைப்பே தகராறியா அப்படின்னா அவர்கிட்டயும் கருத்து வேறுபாடு வந்துடும் ஆக இதெல்லாம் நமக்கு இப்போ பாருங்க நம்ம லட்சியம் எங்கேருந்து போயின்னு இருக்கு இப்போ புரியுறதா இப்போ நமக்கு சமாதானத்துக்குள்ள அர்த்தம் சொல்றது லட்சியமா பாலிடிக்ஸை பற்றி பேசுறது லட்சியமா அப்படின்னு சமாதானத்தை புரிய வைக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் அதிலெல்லாம் மனசை செலுத்தாமல் எதாக இருந்தாலும் சரி ஏதாவது எங்கே போனாலும் குறை நிறை இருக்கும் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஏன்னா இந்த ரொம்ப அறிவை தீற்ற வேலையை பண்ணுறோமா அதனால் என்ன ஆகுன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும் புத்தி என்ன ஆகுனா ரொம்ப படிக்க படிக்க படிக்க புத்தி ரொம்ப சூக்ஷம் அதனால் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அதுக்கு உள்ளர்த்தம் என்ன இருக்கும்னு தோண ஆரம்பிக்கும் இது இப்படி சொல்கிறார் இதுக்கு உள்ளர்த்தம் என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளர்த்தத்தை கண்டுபிடிச்சிவிடு வாங்கும் முக்தி அது என்ன இந்த புத்தியோட வேலை இந்த சென்சிட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக சென்சிட்டிவாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் ரொம்ப நுண்மையான விஷயங்கள்லாம் கூட தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம உண்மையான புஸ்தகத்தை படிக்க விஷயத்தை படிக்கிறோமா ஆகையினால் எதெடுத்தாலும் புத்தி வந்து தீட்டிகிட்டே இருக்கும் அண்ணா இவன் இப்படி சொல்கிறான் அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ நினைக்கிற அப்படின்னு இந்த அர்த்தம் இருக்கும் ஆஹா அப்போ என்ன ஆச்சுன்னு அப்போ ஜாக்கிரதையாக அவங்ககிட்ட இப்படி சொல்லி எங்கேயோ போய் அங்கெங்கே சுத்த ஆரம்பிச்சிடும் கடைசியில் சமாதானம் போய்டும் சமாதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் சமாதானம் பண்ணுங்க அவங்க சமாதானம் ஆட்டும் சமாதானம் ஆகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே சா என்ன சொல்கிறோம் சமாதான நம்ம ஊரில் எல்லாம் கொஞ்சம் நிறைய வருது சமாதானபுரம் விஸ்வாசபுரம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஷத்தாதான விஸ்வாசம் அடுத்தது சமாதானம் இது அவங்க அவங்க மதத்துலேயும் போட்டுக்கிறாங்க விஸ்வாசபுரம் சமாதான புறம்னு போட்டால் கண்டிப்பாக ஹிந்துஇசம் இல்லைன்னு நம்ம நினச்சுன்ட்ருக்கோம் விஸ்வாசபுரங்கிறது நல்லது தான் சமாதானபுரம் நல்லது தான் நம்ம நடத்திக்கிற புரிஞ்சுக்கிற முறையை பொறுத்து இருக்குது ஆனால் அது அந்த பாஷையை போட்டாலே அவங்க மதம்னு நினச்சிக்கிறோம் நம்ம சமாதானமாக போகிறதுனா என்னாச்சம் மனசு அடங்கி ஒடுங்கி இருங்கோ அடங்குங்கோ போகிறோம் போரும் சமாதானமாக போங்க சண்டை போடாதீங்க சச்சரவு வேண்டாம் அடங்கி இருங்கோ அந்த அர்த்தத்தில் சொல்கிறது அந்த அர்த்தம் வேறு இங்கே சமாதானம்னா என்னாச்சம் சம்யக் ஆதானம் நன்றாக இதிலிருந்தான் சமாதின் எல்லாம் வந்திருக்கு ஆக சமையக் மனம் ஒரு பொருளிலேயே நிறைத்திருத்தல் மனம் ஒரு பொருளிலேயே சித்தசிய அக்ரே ஏக்ககாயேவ விஷயாக சித்தசிய அக்ரே ஏக்ககாயே விஷயாக மனதின் முன் ஒரே பொருள் அது மெய்ப்பொருள் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி போன்ற இது விஷயங்கள் அதை தான் இவர் சொல்கிறார் அந்த சாஸ்திரத்தில் வேதாந்தம் படிக்கிற போது கிளாஸில் கான்சன்ட்ரேஷன் வேணுமா வேண்டாமா வேதாந்தம் படிக்கிறபோது அடிக்கடி ஃபோனை எப்படி ஒரு பார்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஃபோன் வேறு கையில் இருக்கு அடிக்கடி அப்போ என்ன பண்ணுறோம் திடீர்னு ஏதாவது வந்துட்டோம் என்ன பண்ணுறதுன்னா அது இல்லை கிளாஸில் ஏகாகிரதையோடு இருக்கிறது வகுப்பில் ஆசிரியர் பாடம் சொல்கிற ஆசிரியரும் ஒருமுகப்பட்ட மனதோட பாடம் சொல்லணும் பாடம் கேட்குறவங்களும் ஒருமுகப்பட்ட மனதோடு படிக்கணும் அந்த ஒருமுகப்பட்ட மனதை அபியாசம் பண்ணி பழகணும் அதற்கு சகுண பிரம்ம தியானம் தான் வழி தர்மசாஸ்திரங்களை படிச்சு சகுண பிரம்ம தியான தர்மசாஸ்திரங்களை படிச்சாலே இந்த சமதமாதிகள்லாம் வந்துடும் ஆனாலும் அவர் கொஞ்சம் எம்போசைஸ் பண்றதுக்காக அதெல்லாம் சொல்றார் வேத பூர்வத்தை அனுஷ்டானம் பண்ணினாலே சாதன சதுஷ்ட சம்பத்தி கிடைக்குமா கிடைக்காதா வேதத்தினுடைய முற்பகுதியை கடைபிடிச்சாலே கர்ம காண்டத்தை பண்ணாலே நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்துடும் ஆ சாதன சதுஷ்டய சம்பத்திக்காகத்தான் நம்ம பூஜை ஜபம் தியானம் எல்லாமே பண்ணுறோம் அத்தனையும் சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு தான் வாழ்க்கையே சாதன சதுஷ்டம் நம்ம படுற கஷ்டமெல்லாம் எதுக்கு படுற அவஸ்தைகள்லாம் எதுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்திய திருடப்படுத்துறதுக்கு தான் நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் எல்லாமே நமக்கு கஷ்டம் வர்றதேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பகவான் நம்மளை பக்குவப்படுத்துகிறார் நன்றாகவே பக்குவப்படுத்துகிறார் எனக்கு வைராக்கியத்தை நன்றாக பண்ணும்படி பண்ணுறார் அதனால் பகவான் நமக்கு என்ன கொடுத்தாலும் அது அத்தனை பக்குவப்படுத்துறதுக்கான வாய்ப்புன்னு கருதி அதை ஏற்றுக்கொள்ளணும் ஆக சித்தை காக்கிரத்து சல்லக்ஷியே சமாதானமிதி ஸ்மிருதம் அது செய்யப்பட்டது அடுத்தது முமுக்ஷுத்தம் ஆக இந்த ஆறு அம்சங்கள் சமம் தமம் உபரத்தி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இந்த ஆறும் நமக்கு இருக்கணும் மனசில் எண்ணங்களில் கட்டுப்பாடு இருக்கணும் இந்திரியங்கள்லாம் வெளியில் போகாமல் பார்த்துக்கணும் நேரத்தை நல்லா ஒதுக்கி மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு சன் எதாவது நேரத்தை ஒதுக்கி வேதாந்தம் படிக்கிறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கணும் உபரத்தி அப்புறம் நமக்கு வர்ற குளிர் வெப்பம் இதெல்லாம் வரக்கூடிய கஷ்டங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் தாங்கி பழகிக்கணும் தித்திக்ஷா சாதாரண ஆசிரமத்தில் வந்து என்னடுறது ஆகாரம் ஒத்துக்க மாட்டேங்கிறது இந்த ஆகாரத்தை பொறுத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குமோ தித்திக்ஷைக்கு சொல்லலாமோன்னு எனக்கு தோன்றுறது ஆசிரமம்னு சொன்னோம்னா ஒரு ஒருத்தரும் ஒரு சாப்பிட்டு பழகிருக்கோமா இங்கே வந்தோன்னே ஒரே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் பண்ணித்தர மாதிரி பண்ணணும்னா இந்த ஃப்ளைட்டில் பண்ணித்தர மாதிரி தான் பண்ணணும் ப்ளேனில் எல்லாம் பண்ணித்தராங்க இல்லையா ப்ளேனில் எல்லாம் வந்து நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆகாரம் வேணுன்னா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரதுன்னா பண்ணித்தராங்க ஃப்ளைட்டில் போகிறதே ஆனால் அதுக்கு தகுந்த ஃபீஸ் வாங்கிடுவாங்க தகுந்த ரூபா வாங்கி அவங்கவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்தந்த மாதிரி பண்ணித்தர தயாராக இருக்காங்க ஃப்ளைட்டுக்குச்சினே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படி அப்படி மாதிரி நடத்த முடியுமா அதிலெல்லாம் அப்போ அதில் வந்து தி திக்ஷை ரொம்ப வேண்டி இருக்குது பொறுத்துக்க வேண்டி இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு உப்பு கூடி போயிடுது ஒரு நாளைக்கு காரம் கூடி போயிடுது ஒரு நாளைக்கு எண்ணெய் கூடி போயிடுது இல்லை அது இல்லாமல் போயிடுது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆசிரமத்து கிச்சனில் எண்ணெய் எத்தனை தடவை மாற்றியாச்சு தெரியுமா இந்த கம்பெனி என்ன அந்த கம்பெனி என்ன அந்த கம்பெனி என்ன மாற்றிலே தான் ரொம்ப வேதாந்தத்தில் நம்ம கவனம் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் பொறுத்துக்கப்படி இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணுறது அது பழகி போச்சு சரீரத்தில் நமக்கு பழகி போச்சு வெங்காயம் சாப்பிட்டு பழகி போயிடுச்சுன்னா வெங்காயம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது சொல்கிறேன் திதிக்ஷாங்கிறதுக்கு வந்து அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே போயிடுவான் காட்டுக்குள்ளே போனால் ஏதோ பழங்களை தான் சாப்பிட முடியும் குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் இது ஜாஸ்தியாக இருந்தால் ஏதோ சாக்கை தான் தூத்திக்க முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதுக்கடையில் அங்கே வேதாந்தம் படிக்க வேண்டியமாக படிக்க வேண்ட வேண்டிதான் இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னோம்னா திதிக்ஷா எல்லா சௌரியமும் பண்ணிட்டும் அப்பவும் திதிக்ஷா வரமாட்டேங்கிறது நமக்கு ஃபுல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நமக்கு திதிக்ஷா வரணும் அவங்க சொல்ல எனக்கே அப்படித்தான் நான் சொல்லிக்கிறேன் திதிக்ஷா வர்றதில்ல திதிக்ஷேங்கிறது ரொம்ப அந்த அந்த குணத்துக்காக சொன்ன ஒன்று சமகா தமஹா உபரதி அப்புறம் ஸ்ரத்தா சமாதானம் இதை பொறுத்துக்கிறது நமக்கு சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷனை என்ன பண்ண முடியும் இந்த சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறது சமாதானம் இத்தி ஸ்மிருதம் முடிஞ்சுது அடுத்தது முமுக்ஷுத்துவம் ஸ்லோகத்தை படிக்கலாம் சம்சாரபந்த நிர்முக்தி கே சோ சரி கம் சே தயன இடா வக்துமுட்சு இந்த பாடத்தையும் போட்டு கே சே கதாவிதே பாடபேதம் கதாவிதே சா முதற்கு பெயர்தான் முமுக்ஷுத்வம் முமக்ஷத்துவம்னா மோக்ஷத்தில் இச்சைன்னு அர்த்தம் அர்த்தேச்சா காமேச்சா தர்மேச்சா மோக்ஷேட்சா அப்படி புரிஞ்சுக்கணும் அர்த்தேச்சான்னா என்ன அர்த்தம் பொருள்ல இச்ச காமேச்சான்னா என்ன அர்த்தம் விஷய சுகத்துல இச்ச தர்மேச்சான்னா என்ன அர்த்தம் புண்ணியத்துல இச்சை ஆசை இங்கே என்ன அர்த்தம் மோக்ஷா மோக்ஷத்துல இச்சை மோக்ஷத்துக்கு நிறைய லட்சணங்கள்லாம் இருக்கு மோக்ஷம்னா ஞாபகம் வச்சுங்கோ நான் முதல்ல ஒரு தடவை சொன்னேன் மோக்ஷித்தையேன்னு ஒரு ஸ்லோகம் இதுலயே வந்திருக்கு மோக்ஷித்தே ரெண்டாவது ஸ்லோகம் அபரோக்ஷானுபூ திர்வை புரோட்சியத்தே மோக்ஷித்தையே அங்கேயே மோஷத்தை பற்றி தன்னை பற்றிய அறியாமையை நீக்கி தன்னில் தான் இருத்தல் தான் மோக்ஷம் தன்னை பற்றிய அறியாமையை நீக்கி தன்னில் தான் இருப்பதே மோக்ஷம் இந்த மோட்ச ஸ்வரூபம் சரியா தெரிஞ்சுக்கணும் பொதுவாக மோட்சம் மோட்சம் சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர மோக்ஷத்தினுடைய ஸ்வரூபத்தை சரியா புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயத்துல குழப்பம் ஜாஸ்தியா இருக்கு நான் பார்க்கறதுல ஒன்று மோக்ஸ்வரூபம் இன்னொன்று மோட்ச சாதனம் மோக்ஷாதனம் இன்னும் அதுலேயும் இன்னொன்று இருக்குது மோக் சாதனத்தை தீர்மானம் பண்ண பிறகு அதுக்கு சாதனத்துலேயும் பிரச்சனை வருது நிறைய பேர் பொதுவாக மோ மோட்சம் கொடு கடவுள் வந்து நீங்கள் பூஜை பண்ணினா மோட்சம் கொடுத்துடுவார் மோக் கொடு மோட்சம் மோட்சங்கிற ஒரு வார்த்தை நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பாரத தேசத்துல நம்ம கலாச்சாரத்துலதான் இந்த தர்மத்துக்காக மோட்சத்துக்காகங்கிறது வேற எந்த ரிலிஜன்லையும் கலாச்சாரத்துலையும் தர்மத்துக்காக மோக்ஷத்துக்காகங்கிறது எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது நம்ம கலாச்சாரத்துல தான் இது ரொம்ப முக்கியமா இருக்கு இதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சால் ஒழிய இந்த மோக்ஷரூபம் மோக்ஷாதனம் சரியா புரிஞ்சால் என்னை பொறுத்த வரைக்கும் இது தெளிவாக நிறைய பேருக்கு தெரியலை அப்படிங்கிறதான் அனுபவத்தில் பார்த்துன்னு இருக்கும் மோக்ஷம் மோக்ங்கிறீங்களே மோக்ஷம்னா என்ன அப்படின்னா மோட்சத்தை சரியாக சொல்லணும் சிம்பிளாக இருக்குது சிம்பிள் மோக்ஷத்துக்கு அர்த்தமெல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு அது சரியாக தெரியலை இந்த நாட்டில் தான் வந்து கல்யாணம் குடும்பம் நடத்துகிறதே புண்ணியம் பண்ணுறதுக்காக தான் வேற எதுக்காகவும் கல்யாணம் இல்லை நம்ம வாழ்க்கையவே நம்ம அதனால்தான் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறோம் இப்போது ஆண் ஒரு க பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கல் குழந்தைகளை பெற்று குடும்பம் நடத்துறதுக்கு ஒரே காரணம் நம்ம தேசம்தான் அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ அதை விட்டோம்னா போச்சு தர்மத்துக்காகத்தான் ஒருவனுக்கு ஒரு தீ வேறு இல்லை வேறு எதுக்காகவும் கிடையாது இவனால் வேறு எதுக்காகனு சொல்லி பாருங்கள் பார்ப்போம் செக்யூரிட்டிக்கு ஒரு பாதுகாப்புக்கு அப்படின்னு அதெல்லாம் நிற்காது நம்ம தேசத்தில் வந்து இது ஒரு முக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா புண்ணியம் பண்ணணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து புண்ணியம் பண்ணணும் பஞ்ச மகா பண்ணணும் கிரகஸ்தர்மம் இல் அறம் இல்லத்தில் இருந்து அறம் மேற்கொள்ளணும் இல்லத்தில் இருந்து நம்மளதில் வந்து ஹனிமூனெல்லாம் கிடையாது அதெல்லாம் இப்போ எல்லாம் வந்தாச்சு வந்து கல்யாணம் ஆனவுடனே சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பணுங்கிறாங்க கல்யாணம் ஆனவுடனே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கு சொன்னால் அவ்வளோதான் கல்யாணம் ஆன இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வாங்கோ நல்ல குழந்தைங்கள்லாம் பிறக்கணும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம திருக்குறள் சொல்லித்தரணும் தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் நல்ல குணங்கள் எல்லாம் பண்புகள்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு எதை கல்யாணத்துலேயோ சொல்கிறாங்களே அப்படியே சொன்னாலும் அது கேர் பண்ணுறாங்களா இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு அது அது மறுபடியும் ஒரு ரிவை பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க இப்போ என்னென்னா நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பேருக்கு பூஜை பண்ணணும் பேருக்கு புண்ணிய காரியங்களை பண்ணணும் புண்ணிய காரியங்கள் அப்பிரதானம் சென்ஸ் பிரஷர் பிரதானம் விஷய சுகம் பிரதானம் அப்புறம் தர்ம காரியங்கள்லாம் அப்பிரதானம் அது பண்ணினா பண்ணலாம் பண்ணாட்டா பரவாயில்லை அப்படி இல்லை நம்ம தேசத்தில் தான் இந்த தர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தென் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை குடும்ப தர்மமே அதுக்குத்தானே வள்ளுவரும்னு சொல்கிறார் வள்ளுவர் எதை சொல்கிறார் வேதத்தை சொன்னது தானே சாஸ்திரங்களைத்தானே சொல்கிறார் நான் அளவாக சொல்கிறேன் நிறைய சொல்லலை தர்மத்தில் இச்சை வேணும் தர்மத்துல இச்சை வேணும் அர்த்தேச்சா காமேச்சா வந்து சுபாவ இச்சா அதுக்கு ஒன்று கல்டிவேட் பண்ண வேண்டாம் பணம் நிறைய சம்பாதிக்கணும் சுகம் அனுபவிக்கணுங்கிறதுக்கு வந்து அதை நீ டெவலப் பண்ணு அப்படி சொல்ல அது இயற்கையாகவே பணம் சம்பாதிக்கிற சுவாவமும் சுகம் அனுபவிக்கணுங்கிற சுவாவமும் இயற்கையாகவே எல்லாருக்கும் இருக்கு புண்ணியம் பண்ணணுங்கிற ஆசைதான் இயற்கையா இல்லை அதை வந்து கல்டிவேட் பண்ணணும் நிறைய புண்ணியம் பண்ணு நிறைய நல்ல காரியம் பண்ணு சாகரத்துக்குள்ளே நல்ல காரியங்களை நிறைய பண்ணு அப்படி சொல்லணும் அது குறைஞ்சிருக்கு இப்போ அடுத்த இதுவே தர்மேச்சையே தகராறுல இருக்கிற போது மோட்ச இச்சையை பற்றி பேசுகிறோம் மோட்ச என்ன இது மோட்சத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அப்புறம் நம்ம விளக்கங்கள்லாம் பார்க்கலாம் அந்த ஒரு பாடம் என்ன இருக்குது தயாநிதே தயாநிதேன்னா கருணை கடலே கருணைக்கடல் தயாநிதே சமுத்திரத்துக்கே நிதின்னு பேர் இருக்குது ஏன்னா அதில் நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கிறதுனால சமுதிரத்துக்கே நிதின்னு பேர் அப்படி சொல்வது உண்டு தயாநிதே இல்லாட்டி என்னது கருணை பொக்கிஷமே இறக்க பொக்கிஷமே என்னத்தை சொல்றது தெரியல அது அங்கே இருக்குது ஆனால் இந்த பாடம் எனக்கு பிடிச்சிருக்கு எது நான் இன்னொரு பாடம் சொல்கிறேன்னே கதம் மே சாத் கதா விதே இந்த பாடம் மே சம்சாரபந்த நிர்முக்தி கதம் சாத் எனக்கு சம்சாரபந்த நிர்முக்தி எப்படி ஏற்படும் கதா சியாத் ஏற்படும் விதேன்னு சொன்னால் விதியே தெய்வமேனு அர்த்தம் இந்த இடத்துல விதின்னு சொன்னால் அனைத்திற்கும் ஆதாரமானது சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவுக்கே விதின்னு ஒரு பேர் விதிகின்னு பிரம்மதேவனுக்கே ஒரு பேருண்டு விதேன்னு சொன்னால் சாதாரண நம்ம வழக்கத்தில் தலை விதின்னு எல்லாம் சொல்கிறோமே அந்த விதி இல்லை அதுவும் சொல்லலாம் அது உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல விதிங்கிற வார்த்தைக்கு தெய்வமே இறைவா அப்படின்னு அர்த்தம் இறைவா கருணை கடலே எனக்கு எப்பொழுது மோட்சம் கிடைக்கும் எப்படி மோட்சம் கிடைக்கும் ரெண்டு வார்த்தை இருக்கு எப்பொழுது முக்தி கிடைக்கும் எப்படி முக்தி கிடைக்கும் சம்சார பந்த நிர்முக்தி சம்சாரம்னா என்ன அர்த்தம் சம்சாரம்ங்கிறதுக்கு வார்த்தை சாதாரணமா நம்ம அடி அடிக்கடி படுற சஞ்சலம் தான் சம்சார் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற சஞ்சலம் தான் சம்சார் அந்த இருக்கிற ஒரே துக்கம் அதை தான் சம்சாரம் சாதாரணமாக சொல்கிறோம் ஆனால் ரொம்ப கவனமாக சொல்லணும்னா சம்சாரங்கிறதுக்கு ஜன்ம மரணப் பிரவாகா சம்சாரஹா ஜென்ம மரண பிரவாக சம்சாரஹா இதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் உள்ளே போகணும் கொஞ்சம் நம்ம ஆழமா ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே இது நிறைய பேருக்கு புரியுமான்னு எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னு கேட்டால் இது நிறைய புரிஞ்சு இது முதல்ல புரியணும்னா தேகாத்ம புத்தியே இருக்கக்கூடாது அகம் சம்சாரி அஸ்மின்னு புரிஞ்சுக்கணும்னாலே ஜீவாத்ம புத்தி வேணும் நான் ஒரு ஜீவன் நான் ஒரு உயிர் நான் எத்தனையோ உடம்பை எடுத்துட்டேன் இன்னும் எத்தனை உடம்பை எடுக்கணுமோ தெரியலையே ஒரு ஒரு உடம்பும் எடுத்து நான் வந்து சுகதுக்க விருப்பு வெறுப்புக்கு ஆளாயி சுகதுக்கத்துக்கு ஆளாயி கஷ்டப்படுறேனே அப்படின்னு மனசுல நினைக்கணும் அப்பத்தான் நான் சம்சாரிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்றோம் இல்லையா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் ரொம்ப முடியல சுவாமி எத்தனை ஜென்மா எடுக்கிறது நான் இந்த ஜென்மாவில் வந்து ஒரு வெறுப்பு வெறுப்புனா என்ன அர்த்தம் இது பிறந்து வெறுப்புனா வருத்தத்தோட இந்த அர்த்தம் சொல்ல வெறுப்பு வரணும் போரும்பா இந்த பிறவி இந்த ஜென்மா வந்து எத்தனை தரம் பிறக்கிறது சாகிறது அதுதான் அந்த என்ன வரணும் அது நமக்கு வந்து அது வரணும்னா அது அது மனசில் பதியணும் அந்த சம்சாரம் வந்து சம்சாரஸ்வரூபம் என்னன்னா ஜீவன் நிறைய ஸ்தூல சரீரத்தை எடுத்துகிண்டே இருக்கான் ஒரு ஒரு ஸ்தூல சரீரத்தையும் எடுத்து அந்த ஸ்தூல சரீரத்தில் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான் அப்புறம் அந்த ஸ்தூ அந்த ஸ்தூல சரீரம் சொத்து போயிடுறது இன்னொரு ஸ்தூல சரீரம் எடுக்கிறான் அந்த ஸ்தூல சரீரத்தில் கொண்டு தத்துவபோதத்தில் படிச்சுருக்கோம் சுகதுக்க போக ஆயத்தனம் ஸ்தூல சரீரம் சுகதுக்க போக சாதனம் சூக்ம சரீரம் சுகதுக்கோகத்துக்கு சாதனம் சூக்ம சரீரம் இந்த சூக்ம சரீரத்தினால ீரத்துல இருந்து கொண்டு இந்த சூக்ம சரீரத்துல இந்த ஜீவன் சுகது அனுபவிக்கிறான் அது மாத்திரம் இல்ல இந்த சூக்ம சரீரம் நிறைய ஸ்தூல சரீரத்தை அனுபவிச்சாச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு ஒவ்வொரு ஸ்தூல சரீரத்திலையும் இந்த ஜீவன் சூக்ம சரீரத்துல என்னத்தை அனுபவிச்சான் சுகதுக்கத்தை அனுபவிச்சிருக்கான் ஆகையினால பகவானே எனக்கு எனக்கு இனிமே ஜென்மா வேண்டாம் எனக்கு இந்த ஜென்ம மரண பிரவாகம்னு சொல்றோமே இதான் சம்சார சக்கரம் இதுல நான் உழல விரும்பல இது முதல்ல ஒத்துக்கணும் உடம்புக்கு வேறாக ஜீவன் இருக்கு அது நிறைய சரீரம் எடுத்திருக்கு அதுல ஒரு சரீரம் தான் இப்ப வந்திருக்கு இந்த சரீரம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் இந்த சரீரத்துல நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இந்த சரீரம் உண்மைன்னு நினச்சிண்டு இந்த சரீரத்துல வாழ்ற இருக்கிற சுகதுக்கையெல்லாம் உண்மேன்னு நம்புறோம் துக்கத்தை உண்மையு நினைச்சுன்னு நம்ம என்ன பண்றோம் சுகத்துக்கு ஏங்குறோம் இந்த வாழ்க்கையில இதுல என்ன கிடைக்க போறது அப்படியே சுகம் கிடைச்சாலும் சுகம் நிக்கவா போறது புரிய எத்தனை சுகத்தை அனுபவிச்சாச்சு எத்தனை துக்கத்தை அனுபவிச்சாச்சு அப்பவாவது நமக்கு வந்து துக்கம் வேண்டான்னு சொன்னா சுகமும் வேண்டாங்கிற வைராக்கியம் வருதோ வரமாட்டேங்குது ஆக இந்த பர்தெத் சைக்கிள் சைக்கிள் சைக்கிள் சம்சார சக்கரம் இதுல இருந்து இறைவா எனக்கு விடுதலை எப்போ நான் எத்தனை ஊரூரா மாத்துறாங்கன்னு ஜாப்ல ஊரூரா மாத்துறாங்க ஊரு ஊரா மாத்தி ஒரு ஒரு ஊர்லையும் ஒரு ஒரு ப்ராப்ளம் அது மாதிரி என்ன ஊர் அனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் ஒரு வினை அனந்தம் வினையினால் உடல் அனந்தம் கருத்தோ அனந்தம் பெற்ற பேர் சீர் அனந்தம் நல் தெய்வமும் அனந்தம் வேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் இவர் படுறார் தாய்மன ஆதலால் ஞான சிச்சக்தியால் உணர்ந்து எத்தனை அனுபவிச்சா இது வந்து இந்த சம்சார வர்ணனை பண்ணி பார்க்கணும் நமக்கே நாம சம்சார சம்சார வர்ணனைனா ஒய்ஃபை வர்ணிக்கிறது இல்லை சம்சார வர்ணனை அது இப்படி அது தப்பாக போச்சு சம்சாரம்னு ஏன் ஒய்ஃபுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியும் அந்த இடத்துல சம்சாரத்துக்கு அர்த்தம் வேறே சம்சாரம்னா இப்படி என்னுடைய சம்சாரம் நான் ஹஸ்பண்டையும் சம்சாரம்னு சொல்ல தப்பே கிடையாது என் பிராப்ளத்துக்குலாம் இவர் காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சம்சாரம் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் சம்சாரம் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் சம்சாரம் ரெண்டு பேருக்கும் சில்ட்ரன் சம்சாரம் சில்ட்ரனுக்கு அப்பா அம்மா சம்சாரம் கொஞ்சம் விட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆசிரமத்தில் சாமிஜியே சம்சாரம் அவஸ்தன்னு சொன்னாலும் சொல்லணும் இந்த சக்கரத்துலேருந்து விலகிறது எப்படி இது வந்து சத்தியம்ங்கிற அர்த்தத்தில் பேசுறோம் ஞாபகம் வச்சுக்கணும் நான் பிறந்திருக்கிறது உண்மை என் வாழ்க்கை உண்மை என்னுடைய ஸ்தூல சரீரம் சத்தியம் என் சூட்ச சரீரமும் சத்தியம் நான் அனுபவிக்கிற சுகமும் சத்தியம் நான் அனுபவிக்கிற துக்கமும் சத்தியம் மிச்சானெலாம் சொல்லலை இப்போ பாடமே அந்த பாடத்துக்கே வரல நான் அனுபவிச்சுட்ருக்கேனே இப்போ எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா சுகதுக்கம் மிச்சியான்னு சொன்னாலும் சொல்லின்றிருந்தா கூட வாய்தான் சொல்கிறதே தவிர துக்கத்தை நான் அனுபவிச்சுட்டுருக்கேனே அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் அது இல்லைன்னு என்ன அனுபவிக்கிறவன் வேற அனுபவிக்கப்படுறது வேற அது வாஸ்தவம் இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சத்தியவாதி கூட்டத்திலேயே சேர்ந்துள்ள இப்ப இந்த பிரவாகத்தில இருந்து விடுதலை கிடைக்கிறது எப்போன்னு கேள்வி எப்படி கிடைக்கும் எப்ப கிடைக்கும் கடவுள அப்படின்னு இறைவா முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே எனக்கு மோட்சத்தை கொடுக்கிட்ட புண்ணிய எனக்கு மறுபடியும் பிறப்பு கேட்கல புண்ணியத்தை கொடுத்தா மறுபடியும் பிறக்கணும் நிறைய புண்ணியம் பண்ணால் மறுபடியும் ஜென்மாக வந்துடணும் நான் வந்து பணங்காசு கேட்கல உலக சுகம் கேட்கல புண்ணியத்தை கூட கேட்கல இது எனக்கு எந்த அளவு பிரம்ம பதவியும் வேண்டாம் ஒரு பதவியும் வேண்டாம் எனக்கு ஷரீரமே இருக்கக்கூடாது எத்த எத்திர சரீரம் தத்திர தத்திர துக்கம் அசரீரம் பாவசந்தம் பிரியா பிரியேன ஸ்பிருசதா மிருகதாரண்ய கோபனிஷத்து சரீரம் இல்லைன்னா தான் ஆனந்தம் சரீரம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இது ரெண்டாக போட்டுங்க ஷரீர நான் ரெண்டு கவனமாக சொல்கிறேன் சரீரம் இருக்கிற எத்தையற்ற சரீரம் தத்திர தத்திர துக்கம் ஷரீரம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும் இன்னொரு பாஷை எத்தையற்ற ஸ்தூல சூக்ம சரீர அபிமானம் தத்திர தத்திர துக்கம் நீங்கள் அபிமானத்தை பூர்ணமாக விடாத வரைக்கும் துக்கம் ஸ்தூல சூக்ம சரீர அபிமானம் எல்லா அபிமானம் காரண தேகாபிமானம் சூக்ம தேகாபிமானம் ஸ்தூல தேக வேதாந்தத்தில் அத்வைதில் இப்படி சொல்லுவோம் அதை பத்தி நான் இப்ப நான் சொல்லலை இருந்தாலும் ஒரு குறிப்பிட நிறைய புஸ்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறதுனால அது படிச்சதை சுவாமி சொல்லவே இல்லையே நினைச்சுட கூடாது அதுக்காக சொல்றேன் நாளைக்குமே தீ மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப் தேய்திணமூர்த்தயே நம அயனே எனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे।, परापरमे ओम शांति शांति शांति மேம் ஹரி ஓம் ஆதிகுநாஸ்வீ